நேயர்களே அடுத்ததாக அன்றும் இன்றும் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம் பிரிஸ்பெயினில் பல வருடங்களாக வசிக்கும் தமிழர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து பேசவுள்ளோம் அவர்கள் வழியாக பிரிஸ்பெயின் தமிழர் வாழ்க்கை முன்பு எப்படி இருந்தது என்று அறிந்து கொள்ள முயற்சிப்போம் இன்று இந்த நிகழ்ச்சிக்காக நாம திரு பழனிவேல் முருகன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் திரு பழனிவேல் முருகன் அவர்களே வணக்கம் முகன் தலைவர்களே முதல்ல நீங்க எத்தனை வருஷமாக பிரிஸ்பெயினில் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நேயர்கள் தெரிந்து நாங்க வந்து ஒரு கடந்த பதினெட்டு வருடமா இருக்கிறவங்க சரிங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க பிரிஸ்பெயின்ல ரொம்ப காலமா இருக்கிறவங்களை வந்து எடுக்கிறோம் எப்படி மாறி இருக்குது நீங்க பதினெட்டு வருஷமா இருக்கிறீங்க இந்த பதினெட்டு வருஷத்துல நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கலாம் இந்த மாற்ற பத்தி பேசுறது வந்து என்னை மாதிரி கொஞ்சம் வயது போன கல்டு கட்டீங்கன்னா அவங்க வந்து வழக்கமா என்ன சொல்லுவாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஸ்பன்ல பாலாறு தேனாறு ஓடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன்ஸோட ஒரு கருணை சுவாபம் ஒரு அஹ் ஒரு நட்போட பழகிற குணம் அது வந்து மாறவே இல்லைங்க அதாவது நான் முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இடையில ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாலையும் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் இவங்க அடிச்சுட்டாங்க இந்தியன்னு அடிச்சுட்டாங்க அப்படி இப்படிலாம் அதெல்லாம் வந்து ஓகே எல்லா ஊர்லயும் அது இருக்கதான் செய்யுதுங்க நம்ம ஊர்லயுமே தப்பான இடத்துக்கு போனா நம்ம அடிவாங்க செய்வோம் ஆனா அந்த மாதிரி இல்லைங்க அதாவது அன்னைக்கு எப்படி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து லோக்கல் ஆஸ்திரேலியன்ஸ் அங்கே வந்து எப்படி அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் விலையெல்லாம் குறைவா இருந்ததுங்க வீட்டு விலைகளும் குறைவா இருந்தது இப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க அன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மாற்றெட்டு வருஷம் முதல தமிழ் குடும்பங்கள்லாம் ஆமாங்க அப்பயும் இருந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அப்பயும் தமிழ் குடும்பம்லாம் இருக்கதான் செஞ்சாங்க ஆரம்பத்தில இருந்தே நார்த் சைட்லதான் இருக்கிறோங்க பிஸ்பேன்ல முக்கியமா சொல்ல கேட்டீங்கன்னா அப்ப நம்ம தமிழ் மக்களுமே பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த நார்த் வந்து திரு ஜெகதீசன் அண்ட் ஃபேமிலி திரு கணேச ரத்தனம் அண்ட் ஃபேமிலி அவங்க அப்புறம் திரு வேலு செல்வகுமார் அண்ட் ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து பாரிக் குமார் அண்ட் ஃபேமிலி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஏன்னா அவங்க எல்லாம் முன்னாடி இருந்தே இங்க இருக்காங்க அப்பயும் போடுவாங்க அப்ப வந்து போடுவாங்க ஆனா ரொம்ப அப்பயும் ரொம்ப போறது இல்லங்க இப்பயும் போறது இல்லங்கேட்டர்ல போய் படம் பாக்குற அளவுக்கு என்னியா வந்தபோது வந்து எனக்கு காரெல்லாம் ஓட்ட கிடையாதுங்க லைசன்ஸும் கிடையாதுங்க அப்ப எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிதான் இருந்தோம் ஆனா அப்பதான் சொன்ன நண்பர்கள் குடும்பம்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் க்ரோசரி ஸ்டோருக்கு கூட்டிட்டு போறது அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறது குடுக்கறது இந்த சென்ஸ் நான் பே பண்ணுவேன் இருந்தாலும் அவங்க கார்ல கூட்டி போய் வாங்கி ஏன்னா சமயத்துல அந்த சாமான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க அவங்க கூட்டி கொண்டு போய் இது பண்ணுவாங்க அது மாதிரி நாங்க முதல் முதல்ல பெஸ்துக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா எங்களை ரிசீவ் பண்ணது வந்து எங்களுடைய கம்பெனியில வேலை செய்த யூகே வேர்ந்த ஒரு வயதான தம்பதிகள் அவங்களுமே வந்து ரியலி ரியலி கைண்ட் பீப்புள் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல தம்பதியார் அவங்க வந்து அவங்க ரொம்ப உதவி பண்ணாங்க அந்த நேரத்துல அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி நல்ல கொஞ்சம் நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்கு இப்போ அப்போ தமிழ்நாட்டுல எப்படி சந்திச்சுவிங்க மற்றவர்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் தமிழ் பள்ளிக்கூடம் மூலமாக நிகழ்ச்சிகள் நடக்கும் அது போக நண்பர்கள் வந்து ஒன்று கூடல் ஏற்பாடு பண்ணுவாங்க ஒண்ணு அவங்க வீட்லயோ இல்லையா பார்க்லயோ அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்ப இருந்து என்னால கொஞ்சம் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளுக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சிலதுக்கு போக முடியலங்க தமிழ் மக்களிடையே நல்ல எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க அது வந்து ஒரு பாராட்ட சட்ட விஷயங்க கேக்குறதுக்க புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது தேவையோ இருந்ததுன்னா யாருக்கிட்டயாவது கேட்கணும் உள்ளே வச்சிட்டு இருக்க கூடாதுங்க அது வந்து முக்கியமா ஏன்னா நான் முதல்ல ஆஸ்திரேலியா வந்தப்பாங்க ஒரு நண்பர் சொல்லி அனுப்புனாருங்க நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க யாருமே வந்து கேக்காம ரொம்ப வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அது மாதிரி நம்ம மக்களுமே புதுசா வர்றவங்க ஏதாவது தேவைன்னா நிறைய தமிழ் அசோசியேஷன் இருக்குது தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குது இருக்கறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்த மக்கள் அதாவது அசோசியேஷன்லதான் கேட்கணும்னு கட்டாயம் இல்ல நீங்க கேட்கலாம் தெரிஞ்சவங்கிட்டையும் கேட்கலாம் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்கிட்ட பேசுனா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கைங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் பிஸியா இருக்கும் இருக்கா சூழ்நிலை ஆமாங்க ஹம் சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றிங்க சரிங்க சரிங்க நன்றி நன்றிங்க வணக்கம் ரொம்ப நன்றிங்க புகுது இந்த வாய்ப்பு கொடுத்த நினைக்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்